வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பது ஆண்டுகளாக நடந்து வந்த போருக்கு பின்னர் நெதர்லாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஆபத்து காலங்களில்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 சூரிய தொலைநோக்கியை ஸ்கைலான் ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கிலோ எடை கொண்டதாகும் ரஷ்யா இதற்கு முன் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுகளிலும் இத்தகைய சூரிய ஆய்வுக்கலன்களை செலுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் முப்பத்தி இரண்டாவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மேக்ஸ் டெய்லர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி சுப்பிரமணியம் இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் கடைசி கண்டி அரசர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சார்லஸ் பிராட்லா ஆங்கில அரசியல் கிளர்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர்வில் ரைட் அமெரி ஐக்கிய அமெரிக்காவின் வான நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் பார்டின் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிட்னி ஷெல்டன் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இராமலிங்க அடிகளார் ஆன்மீகவாதி இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் தியாகிகள் தினம் மற்றும் உலகத் தொழுநோய் ஒழிப்பு நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே